வணக்கம் நண்பர்களே நட்டினை ஹேரி பாட்டர் கதை சொல் மீது இப்பகுதி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தை வழங்குவது சென்னை அரவிந்த் ஐயா மாமா ஐயா மாமா எனக்கு இப்பவும் சஸ்பென்ஸாவே இல்லையே சஸ்பென்ஸா இல்லையா அப்ப சவரஸ்னே எதுக்கு வாழ்டமோட்டு வர வச்சிருக்கா உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமே மாமா தெளிவா தெரியுமே இந்த லூசி ஸ்மால் ஒழுங்கா இல்ல ஓ ஒழுங்கா இல்லையா என்ன ஒழுங்கா இல்ல சொல்லு பார்க்கலாம் வாழ்டுமோட்டுக்கு தனியா இருந்திருந்து போர் அடிக்குது மாமா பேச்சு தனி காலில்லையே கொஞ்சம் தனிமை போரடிக்காதுல அதுவும் சரிதான் அது மட்டும் இல்லாம கொண்டு நேரத்துல ஹேரி பாட்டு நைட்டுக்குள்ள வருவான்னு வாழ்மோட்டு சொன்னாங்கன்னே மூணு பேர் சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஜாலியா கொஞ்சம் குழாவி நிறைய கதைகள் எல்லாம் பேசுவாங்களே நாட்டு நடத்துலாம் பேசுவாங்க ஆர்கே நகர்ல ரிசல்ட் பத்தி பேசுவாங்க உலக அரசியல் பத்திலாம் பேசுவாங்க பேசுவாங்க போர் அடிக்குவேமா பேசும்போது அப்பப்ப சாப்பிடுறதுக்கு ஏதாவது டீ காப்பி உம் ஆனா டீ காப்பி என்னம்மா நம்ம மந்திர கோளால சாப்பாட்டை உருவாக்க முடியாது மந்திர கோளோட பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் இருக்கே அதை வச்சு ஸ்விகியில பீஸாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு சாப்பிடுவாங்களோ அது எப்படி மாமா முடியும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் எப்படி டெலிவரி பாய் வர முடியும் ஆகோஷ்குள்ள டெட்டர்ஸை உள்ள விட மாட்டாங்களே டெலிவரி பாயை தான் டெட்டி ஹீட்ரஸ் அடிச்சுட்டு மறட்டிடுவாங்களே தெரியுதுல அப்போதைக்கு இந்த டவுட் எல்லாம் ம் இருந்தாலும் மாஸ்டர்ஸ்கார் டெட்டி உள்ள டெலிவரி பாயை உள்ளே விடுவாங்க இந்த மாதிரி இடக்கு ஏதாவது சொல்லிட்டு இருந்த வாழ் ஒரு டெலிவரி பாய் தான் நூறாவது எபிசோடுக்கு என் ஸ்மார்ட் ஃபோன் ஃபோன்லேருந்து வெளியே வந்து அவன் கூட பேசினான் அதே மாதிரி இதே ஸ்மார்ட் ஃபோன் வெளியே அவனை அவன்கிட்ட ஒன்னை அனுப்பிச்சு விட்டுருவேன் அவன் எவன் கிட்ட டெலிவரி பண்ணிடுவான் உன்னோட சரியா ஒழுங்க கதையை சொல்ல விடு ஸோ செவரஸ் மீஸை வர லூசியஸ் மல்ஃபாயை மிரட்டி வாழ்ட மட்டும் அப்படியே தன்னோட பாம்பு பேசிட்டு இருக்கான் இதை செஞ்சே ஆகணும் வேற வழியே இல்ல பாம்பு அப்படியே ஒரு பாதுகாப்பு கொண்டுக்குள்ள இருக்கு ஹாரி அப்படியே அந்த ரூமை பாத்தனே அப்படின்னு முழிச்சிட்டான் சுத்தி சண்டை நடக்கிற சவுண்டு பழையபடி கேட்க ஆரம்பிச்சிச்சு சுத்தி ஒரே அடித்தடியா சண்டை அவன் அந்த கக்கும் கத்தும் கொகைக்குள்ள இருக்கான் ஸ்ரீக்கிங் ஷேக் உள்ள இருக்கிறான் வாழ்ண்டமோட் என்ன சொல்ற ஹாரி அவன் சண்டையில கலந்துக்கலையா அப்படி நேர்மையான கேட்கிறான் ஆமா ஆமா அவ ஏன் அங்க இருக்கிறான்னு தெரியல மந்திர கோல் வச்சு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தான் தெரியும் செவரஸ் நீர் சவரசளி இருக்கான் ஸ்ரீ கிங் ஷாக் ஆமா நம்ம நாலு லட்சத்துக்கு முன்னாடி மத மூட சீரியஸா சந்திச்சிடும் அங்க இருந்தாலும் ரகசியமா ஏங்கிட்டு இருந்தான் அங்கதான் இருக்கிறான் நான் அங்க லூசியஸ் கிட்ட சொல்லான் நான் நிச்சயமா அங்க வருவேன்னு எதிர்பார்க்கிறான் எதனால ஏன்னா இந்த ஆர்கெக்ஸ் எல்லாம் தேடி நான் போகும்போது அந்த பாம்பை தேடி நான் போவேன்ல ஆனால்தான் அப்ப நீ போவே கூடாது நீங்க ரெண்டோரும் இந்த மாயப்பூர்வை வச்சுட்டு ஒழிஞ்சிருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அவனுக்கு தெரியாம அவன் கண்ணில் போடாமே அந்த பாம்பை பொண்ணு தூக்கிட்டு வர இல்ல கொலை பண்ணிட்டாத வரேன் இல்லை இல்லை இல்லை இல்லை இல்ல நீங்க ரெண்டும் இங்க இருங்க நான் மாயப்பூர்வைகளை ஒழிஞ்சிட்டு நானே போயிட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல இல்ல நீங்க ரெண்டூரும் இங்கே இருங்க ரா நேர்மையான இங்கே இருங்க நான் மாயப்பூர்வைகளை போட்டிட்டு நான் போய் பார்த்துட்டு ஏன்னா அந்த கனவுல அந்த பாம்பை தெல்ல தெளிவா பார்த்துவன் எப்படி அட்டாக் பண்றேன்னு தெரியும் நீ போகாது ரெண்டும் இங்க இருக்க அப்ப எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா ஹேரி அப்படின்னு அவங்க நிக்கிற படிக்குள்ள மேல இருந்து ஒரு சவுண்ட் வருது ஹாரியோட இருந்து பாக்குறான் அவன் இருந்த குழப்ப நல்ல மந்திரக்கோள் அவன் கையில ஈஸியா எடுக்கிற நிலைமையில இல்ல அங்க மேல டெட்டி மந்திரக்கோலை எடுத்துட்டு ஹேரி அட்டாக் பண்ண ரெடியாவாங்க வழக்கு அப்படின்னு அருஞானி மந்திரத்தால ஏதோ சொன்னா என்ன நடந்துன்னு யாரைக்கு தெரியல ஹோ அவ சொன்ன மந்திரத்தாலே திடீர்னு இங்கெந்த படி காணாம போய் அவங்க ரெண்டும் கீழே போறாங்க படி திடீர்னு ஒரு சர்வலை மாதிரி பறந்து போக அவங்க கீழே வழுக்கிட்டு போறாங்க அங்க டெட்டி அவங்க மேல ஏவனை சாவும் அவங்க மேல படாம இங்கேயோ போகுது மூடக அப்படின்னு ஒரு மந்திரத்தை அருமையான திரும்ப சொல்றா அவங்களோட வழக்கு நடத்த தொடர்ந்து டெட்டி டெஸ்ட் தொடர்ந்து வர திடீர் நடுல அவங்க அவங்க வர விடாம தடுப்பு சோறுன்னு நிற்குது சோர்ல இடிச்சு நின்னுட்டாங்க ஏய் இது எப்படியா உடங்குதா உடைங்குதா அப்படின்னு டெட்டி டெஸ்ட் கத்துறாங்க சீக்கிரம் உடங்க உடங்கே அதுக்குள்ள ஹெர்மியானி கீழே அவங்க வழக்கு நேரத்துல ஒரு டோர் இருக்கு திறக்குது அந்த டோர் துறக்க இடத்துல திறந்து போறாங்க அங்க பார்த்தா மினர்வா ப்ரொஃபசர் அடிபட்டு கைக்கால்லாம் காயம் பட நெத்திலாம் தழும்போட ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க முன்னாடி மந்திரக்கோளால் கட்டுப்படுத்தப்பட்டு கிளாஸ் கிளாஸ் ரூமில் இருக்கிற டெஸ்கு சேர்லாம் பறந்து போது அதை வச்சு எதிரிகளை அட்டாக் பண்ணுறக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பயங்கரமாக சத்தங்கிக்குது என்னடான்னு ஹேரி அங்கே போய் பார்க்குறான் பார்த்தா ஷேமஸ் வினிகன் எல்லா சின்ன சின்ன பசங்களாம் டெட்டீட்டஸோட சண்டை போடுறாங்க ஹேரி மந்திரக்கோ தன்னோட மாயப்பூர்வத்தில் பூந்து அவங்களுக்குள்ள ரகசியமாக பார்த்து பார்த்து நிறைய பேரை நிறைய டெட்டீட்டஸை அட்டாக் பண்ணி கண்ணுக்கு தெரியாம யாரோ யாருடைய மந்த சக்தியால் தாக்கப்பட்டு யாரால் தாக்க போறேன்னு தெரியாம டெட்டி டெஸ்லாம் கீழே விழுறாங்க இல்லை இவங்களோட கூடாது என்ன பண்றதுன்னு ஹாரி யோச்சிட்டே இருக்கிறான் ஏய் யாரோ இருக்கிறேன்டா அவனை பிடிங்கடா அப்படின்னு டெட்டி டெஸ்ன்னு கத்துறாங்க யாரோ மறைஞ்ச மறைஞ்ச ஒன்று தாக்குறாங்க அவங்களை பிடிங்கடா அப்படின்னு ஹாரி சொல்லி டெட்டி டெஸ் மறைஞ்சிருக்கிற ஹாரியை பத்தி தெரியாம வேகவேகமாக ஓடுறாங்க அவங்க கையில் மாட்டினா நம்மளோட முக்கியமான நோக்கம் போயிடும் சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஹால்குள்ள ஹேரி நுழைகிறான் அங்கேயும் டெட்டி டஸோட ஆர்டர் ஆஃப் ஃபினிஷில் இருக்கிற தாங்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க டலாப் போன்ற டெட்டிட்டஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க கிங்ஸ்லீ சேக்கல போல்ட் ஒரு மிக பயங்கரமான மோசமான டெட்டி டர் கூட சண்டை போட்டிருக்கான் பயங்கரமா மாறி மாறி சண்டை சுத்தி ஒரே சண்டையாக இருக்கு ஹேரிக்கு அங்கே யாரையுமே தாக்க முடியல எல்லாம் செகண்டுக்கு செகண்ட் இடம் மாறிட்டே இருக்காங்க நம்ம நம்ம ஆளுங்களை தெரியாமல் தாக்கிடுவோமோன்னு ஹேரி குழைய குழப்போம் அங்க பார்த்தா ஒரு சின்ன குழந்த பார்வதி பேட்டில் அவன் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணை கடிக்கு ஒரு மிருகம் முயற்சி பண்ணுது அர்மியானி மந்திர குழந்து எது சக்தி ஏவுனா அந்த மிருகம் தப்புன்னு செவரில் போய் முட்டி கீழே விழுந்துட்டான் பார்த்தா அது கிரே பேக்னு ஹேரிக்கு அப்பதான் தெரியுது ஆயர்ஃபுல் ஃபீவரை கடிக்க பார்த்துச்சா பார்த்தா கிரே பேக் மேலே ஒரு கிளாஸ் மேலேருந்து டம்முன்னு வந்து அவன் மண்டையில் விழுந்துச்சு ஆ வெரி குட் வெரி குட் ஓ மண்டையில் தான் இந்த மாதிரி பல கிளாஸுகளை வச்சிருக்கேன் இது மேலேந்து கல்லெல்லாம் அவன் மண்டவலை தூக்கி போறேன் பாரு அப்படின்னு ப்ரொஃபசர் மினர்வா மேலேந்து கிரேபேக் மண்ட விலை நாலஞ்சு பெரிய பாறை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க கிரேபேக் அப்படியே சாவர நிலைமையில கிடக்குறான் ஹேரி அப்படியே மாய போர்வைக்குள்ளே புகுந்து அந்த ஹால் விட்டு வெளியே போறான் இல்ல விடுங்க விடுங்க அப்படின்னு ஐயோ எதுவும் செய்யாதுங்க விட்டுருங்க அப்படின்னு ஹேரி ஹேக்ரிட் கத்துறாரு பார்த்தா மாபெரும் சிலந்திகள்லாம் வந்து சந்தையில் பங்கெடுத்திருக்கு அவங்கள தாக்க டெட்டி டெஸ் முயற்சி பண்ணும்போது அவங்கள தடுக்க ஹேரி ஹேக்ரிட் முயற்சி பண்ணியிருப்பாரு ஹாரி ஹேக்ரிட்டை அந்த ஸ்பைடர்ஸ்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போகுது ஏற்கனவே ஹேக்ரிட் தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போகும்போதே உன்னை சும்மாள மாட்டேன் ஸ்பைடஸ்ல மிரட்டியிருக்கு ஹேரி இந்த ஸ்பைடஸ் கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் பேசியிருக்கான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்கிரட்ஸ் பற்றி கேட்குறதுங்க ஹேரிட் அந்த ஸ்பைடஸ் தூக்கிட்டு போற பார்த்து நெல்லுங்க நிலுங்க ஐயோ ஒரு விடுங்க உடுங்க ஹாரி கத்திட்டே பின்னாடி போறான் எர்மையான ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லும் போதே அந்த ஸ்பைடஸ் பயந்து ஓடுது பார்த்தா தூரத்துல இருந்து பயங்கர உயரமான இருபது அடி முப்பது அடி உள்ள ஜாயன்ஸ் எல்லாம் வேகமா இன்னும் ஓடி வருது இதோட கையில மாட்டோம் நம்ம என்ன ஆகும்னு தெரியாதே ஹேரி எல்லாம் பயத்துல ஒதுங்கிறாங்க ஹேரி கப்பத உண்மையிலே ராட்சசர்கள் என்னன்னு தெரியுது ஹாக்ரிட்டு ஹாக்ரிட்டோட தம்பி கிராப் எல்லாரையும் விட பல அந்த ஜாயின்ஸ் இருக்கு ஆ அதுங்க வந்து கண்டபடி எல்லாரையும் விதிச்சுட்டு போகுது இவங்க கையால் டெட்டி மட்டும் அடிவாங்கன்னா பரவாயில்ல எல்லாம் வர போற எல்லாரையும் விதிச்சுட்டு போறாங்களே இவங்க கையில் ஹாக்வர்ட் ஸ்கூல் என்னவோ நேர் யோசிச்சிட்டே இருக்கும்போதே சுத்தி பயங்கரமா சண்டை போடுற சண்டை போடுற சவுண்டே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஹே இன்னும் சண்டை நின்றுச்சா அப்படி நேர் யோசிக்கும் பயங்கரமா குளிர் சுத்தி குளிர் ஜாஸ்தியாயிட்டு வருது டிமன்டஸ் வராங்களே டிமண்டஸ் எடுத்து ஆரியால ஒண்ணுமே பண்ண முடியல பேட்டர்னஸ் உருவாக்க முடியல அவன் ஏற்கனவே மனம் நொந்து போய் ரொம்ப ஷாக்ல இருக்கான்ஸ் நம்மளை நோக்கி தான் வருது பயத்தை நோக்கி உணர்ந்து வருது அப்படின்னு ஹெர்மியானி இரான்லாம் சொல்றாங்க அவங்க சொல்ல சொல்ல ஆரிக்கு இன்னும் பயம்தான் கூடிக்கிட்டே வருது செத்தேன் என்னால ஒன்னும் பண்ண முடியல ஒரே சண்டே இருக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க நான் என்ன செய்ய போறேன் ஒண்ணும் பண்ண முடியல திடீர்னு அவனை சுத்தி ஏதோ ஓடுது இதுங்க இந்த பேட்டர் வந்துச்சு எப்படி நீங்க ரெண்டு வருஷத்துக்கு சொல்லிக்கடுத்தியோ சிம்பிள் பிராக்டிஸ் தான் அப்படின்னு லூனா பினாடி சொல்லி தெனிக்கிறா அவளோட பேட்டர்ன் பார்த்து ஆரிக்கு சந்தோஷமா நம்ம சொல்லி கொடுத்தது இப்படி பயன்படுத்த சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷத்துல அவனோட கொம்புல இருந்தோம் மந்திர பேட்டர் ஓடி போது ஒரு முக்கியமான சண்டை போட்டு இருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு போறான் தொடர்ந்து போகாத அது வீண் வேலை இதெல்லாம் நிறுத்த மோட்டருக்கு இடத்துக்கு போகணும் ஹர்மியானி எடுத்துட்டு போறா ஸ்ரீக்கிங் ஷிராக்ள்ள எப்படி போனாங்கன்ற வழி ஹர்மியானிக்கு ஞாபகம் இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுல ஒரு தாக்கும் மரம் இருந்தது வாம்ம்பிங் வில்லோன்னு அவனும் ராணும் கார்ல பறந்து வந்து காட்டில் இறங்கும்போது அந்த மரம் அந்த காரால் அடிபட்டு அந்த காரை தாக்கிச்சு கிட்டத்தட்ட உயிருள்ள பொருள் மாதிரி செயல்படுற மரம் அது அவங்க போகும்போது பயங்கரமா அது கிளையெல்லாம் விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு மந்திர குழச்சு அப்படின்னு ஹர்மியானி அந்த ஆட்டத்தை நிறுத்துறா பக்கத்தில் நடுவில் இருக்கிற வேர்ல ஒரு சின்ன புள்ளியில் மந்தர் கொலை வைக்கிறா நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது அதே மாதிரி அந்த வேர் ரெண்டா பழந்து வழி விட்டு கொடுக்குது அங்கே ஒரு சின்ன கொகை மாதிரி தெரியுது அதில் படுத்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்ந்து தவழ்ந்து உள்ளே இறங்கி போகிறாங்க நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் இறங்கி போகிறான் அந்த கொகை அப்படியே உள்ளே இறங்கி இறங்கி போகுது திடீர்னு மேலே கொந்தூரம் போனதுக்கப்புறம் ஏறுது கொஞ்சம் கொஞ்சமா மங்களான ஒரு வெளிச்சம் தெரியுது ஆ ஸ்டீக்கிங் ஷாக்கு நெருங்குறோம் அவனோட தழும்பு அதோட எரிச்சல் ஜாஸ்தி ஆகிட்டே வருது இதுக்கு காரணம் என்ன செவரஸ் நீ சொந்துட்டானா அங்கே மேலே அதை பேச்சுக்குரல் கேட்குது ஹேரி தன்னோட மாயப்பூர்வை எடுத்துட்டு தன்னை நல்லா மறைச்சிக்கிறான் அப்படியே அந்த கொகை முடிகிற இடத்துக்கும் அந்த ஸ்டீக்கிங் ஷாக் என்ற அறை கத்தும் குகை அது தொடங்குற இடத்துக்கும் ஒரு சின்ன இடைவேளை இருக்கு அந்த சின்ன இடைவெளியை ஒரு மரத்துண்டு ஒரு சின்ன மரக்கட்டை அப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்கு அந்த மறைச்சிட்டு இருக்கிற மரக்கட்டை வழியா ஹேரி கண்ணை மட்டும் வச்சு ரகசியமா பார்க்குறான் வாழ்டமோட் செவரஸ் நேப்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன் தெரியுது மைலோட் உங்களை எதிர்த்துட்டு இருந்த கூட்டம் வெகு வேகமா கரைஞ்சுக்கிட்டு இருக்கு உன்னோட உதவி இல்லாம இது நடக்குது இனிமேல் எங்களுக்கு தேவைப்படாமே இருக்கும் போல இருக்கு வாழ்டம் சர்வசாதாரணமா சொல்ற மாதிராலும் அவன் மனசுல பயங்கரமா கோவம் ஏறுது ஹேரியோட தழும்போட எரிச்சல் இருந்தே தெரியுது மயிலாடு எதுக்கும் மயிலாடு இந்த சொண்டை எல்லாம் ஹேரியை தானே பிடிச்சிட்டு வரணும் நான் பிடிச்சிட்டு வரேன் அவன் தானா வருவான் நீயும் லூசியஸ பைத்தியக்காரத்தர் மாதிரி வளர்றீங்க எனக்கு தெரியும் ஹேரி கண்டிப்பா வருவான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா என்ன தேடி வருவான் அவனோட பலவீன் எனக்கு நல்லா தெரியும் அவளை சுத்தி இருக்கவங்களாம் சாகிறாங்க அதுவும் அவனுக்காகவே சாகிறாங்கன்றத அந்த அப்பாவி புள்ள பூச்சியால தாங்க முடியாது அதுக்காகவே அவ விட்டல் பூச்சி எப்படி விளக்க நோக்கி வருமோ அது மாதிரி என்னை நோக்கி வந்து செத்து மடிஞ்சு விழுவான் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு மந்திர குல வாழ்ந்த மட்டும் எடுக்க மயிலாடு ஏரிப்பாற்ற வேறையோராவது விபத்தா தங்களே அறியாம சண்டை வேகத்துல கொலை பண்ணிட்டான் என்னுடைய உத்தரவுகள் எல்லாம் தெளிவா இருக்கு யார வேணாலும் எத்தனை ஏற்பாட்டோட நண்பர்கள் எல்லாரையும் எவ்வளவு குடூரம் முடியுமோ கொள்ளுங்க ஆனா அவடை மட்டும் எதுவும் செய்யாதீங்க அந்த தெள்ள தெளிவா சொல்லியிருக்கேன் அத ஃபாலோ பண்ணியே தீருவாங்க எனக்கு பிரச்சனை இந்த மந்திரக்கோள் தான் என்ன சொல்றீங்க மயிலாடு இந்த மந்திரக்கோள் வச்சு நீங்க எவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் ஏவிட்டு இல்ல செவராஸ் நான் தான் முழு சக்தியை பிரயோகிக்கிற இந்த மந்திரக்கோள் ரொம்ப சாதாரணமாக செய்து என்னோட கட்டளைக்கு முழுசா கீழ்ப்படியலை அப்படின்னு வாழ்ந்த ஒரு சர்வசாரமா சொல்லிட்டு இருக்கும்போதே மனசுல பயங்கரமா கோவம் ஏறிக்கிட்டே வருது அதுக்கு காரணம் என்ன செவராஸ் மைலோட் அது உங்க கற்பனையோ என்னுடைய வழக்கமான மந்திரக்கோளை வச்சு ஹேரி பாட்டரை கொள்ள ரெண்டு தட முயற்சி பண்ண ரெண்டு தடையுமே அது பழிக்கல ஏன் தெரியுமா அது அதுக்கும் காரணம் ஆலிவன் ரெண்டு பேரோட மந்திரக்கோளும் ஒரே பறவையோட இறகுல இருந்து செஞ்சது இல்லைன்னா அண்ணன் தம்பி பறவை ஒரே பீனிக்ஸ் பறவை அண்ணன் தம்பிகளோட இறகுல இருந்து செஞ்சது அதனாலதான் அது வேலை செய்யல அப்படின்னு வாலிவன்றர் சொன்னாரு சரி நான் வேற லூசியஸோட மந்திரக்கோளை பிடிங்கினேன் அந்த மந்திரக்கோளம் ஹேரியோட மந்திரக்கோள் முன்னாடி உடஞ்சிருச்சு அதுக்கான காரணம் வாலிவண்ட்ட கேட்டேன் அவனை எவ்வளவு சித்திரவாதம் பண்ணியும் அதுக்கான பதில் மட்டும் அவனுக்கு தெரியவே இல்லை உனக்கு தெரியுமா சவரஸ் புரியலே மைலோட் எனக்கும் தெரியலே அதுக்கப்புறம்தான் யாராலையுமே வெல்ல முடியாத இந்த மூத்த மந்திரக்கோலை தம்பளோட சமாதியிலிருந்து அவ விருப்பத்துக்கு மாறா புடுங்கி எடுத்த அப்படியே செவரஸ் சேம்ஸோட கண்ணு வாழ்டமோட்டுக்கு பின்னாடி பாதுகாப்பா இருக்கிற அந்த பாம்பை பார்க்குது வாழ்டமோட்டை பார்க்குது வாட்டமோட் சொன்ன இந்த வார்த்தையை கிட்டனே செவரஸ் சேம்ஸோட முகம் எந்த உணர்வையும் காட்டல அப்படியே மார்பிள் கல் மாதிரி அப்படியே செல மாதிரி அப்படியே இருக்கு என்ன இவர் நினைக்கிறான் அப்படி எடுத்ததுக்கு பிறகோ இந்த மூத்த மந்தர் கோலும் என் கட்டுப்பாட்டுக்கு கீழே வேலை செய்ய மாட்டேங்கிறே செவராஸ் இதுக்கு காரணம் என்ன செவரஸ் நேம்ஸ்க்கு என்ன பதில் சொல்லவும் தெரியல ஏன் இந்த மந்தர் கோளோட முதலாளி நாயில் செவரஸ் அம்மையிலோடு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஹரிப்பாட்டுற இந்துக்கான மந்திரக்கோளோட ஒரிஜினல் முதலாளி அதோட ஓனர் யார் கொலை பண்றானோ அவன் கிட்டதான் அவனுக்கு தான் அந்த மந்திரக்கோள் விவச விசுவாசமா இருக்கும் அந்த மந்திரக்கோளோட முதலாளியா இருப்பான் டம்பிள் நீதான் கொலை பண்ண அதனால நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மந்திரக்கோள் எனக்கு சொந்தமாகாது சிவராஸ் நீ என்னோட ரொம்ப ரொம்ப ரொம்ப விசுவாசமான வேலைக்காரர் எனக்கு நீ ஒரு விலை மதிக்க முடியாத சேவையை எனக்கு செஞ்சிருக்கோட வென்றாத்தான் ஏரிய வென்று இந்த உலகத்தின் மாஸ்டர் ஆக முடியும் வேற வழியே இல்லை நான் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு வாழ்ந்த மாட்டு சொன்னாலும் அவனோட குரலையோ முகத்திலையோ எந்த வருத்தமும் தெரியல இன்னும் கோபம் பயங்கரமா வாழ்ந்தமோட் தலையில ஏறுது செவரஸை கொள்றதுக்கான அந்த கொடூர எண்ணம் அவன் மனசுல ஏற ஏற ஹேரியால கட்டுப்படுத்த முடியல மந்திரக்குள் அவனோட தழும்பு பயங்கரமா எரிய அவன் கத்துறத அப்படியே வாயை பத்திக்கிட்டான் அப்படியே கண்ணை மூடுறான் அவன் கண்ணு முன்னாடி செவரஸ் நிச்சு நிற்கிறான் வாழ்டமோட்டோட மூளைக்குள்ள ஹேரி புகுந்து வாழ்டமோட்டாவே நிற்கிறான் செவரஸ் மைலோட் அப்படின்னு மந்திரக்கோளை எடுக்கிறான் தன்னோட மந்திரக்கோளை கொஞ்சம் நேரம் மந்திரக்கோலை வச்சு வாழ்டமோட்டை எதிர்ட்டா செவரஸ் நேம்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகலை அதனால செவரஸ் நேம்ஸ் கொண்ட நேரம் எதுவும் சும்மா இருந்துட்டான் பார்த்தா செவரஸ் நேம்ஸ்க்கே தெரியாம வாழ்டமோட்டுக்கு பின்னாடி இருந்த பாம்பு சுத்தி அவன் கண்ணுக்கு தெரியாம அவனுக்கு பின்னாடி நிற்கிறது பாசல்டிங் பாசையில வாழ்மோட் சொன்னது சிவரசுக்கு புரியல கழுத்தையே நீ பாம்பு கத்திட்டு வந்து சிவரச கழுத்தை நச்சு நச்சுன்னு கொத்திருச்சு சிவரச கீரை விழுந்துட்டாரு வாழ்டமோட் அப்படியே நாகினி அப்படியே திரும்பவும் பாதுகாப்பான கூண்டு கீழ பின்னாடி வச்சுட்டு அதைபடியே தோளில் தொங்க போட்டு வாழ்ந்த மட்டும் அந்த ரூம் போட்டு நடந்து போயிட்டான் ஹேரி பழையபடி வாழ்ந்த மட்டோட மூடையிலிருந்து வெளியே வந்து தன்னோட சுயநிலைவுக்கு வந்துட்டான் தன்னோட அந்த கொகைக்கும் அந்த ஸ்ரீக்கிங் ஷாக்குக்கும் நடுல இருக்க அந்த மரக்கட்டையை விளக்கி ஹேரி உள்ள போறான் செவரஸ்னேப்ஸ் கீழே எப்படி விழுந்து கிடக்குறான்னு கடைசியா அவனோட சாவர முகத்தையாவது பார்க்கணும்னு ஹேரிக்கு ஏன் தோணுச்சுன்னு அவனுக்கே தெரியல பின்னாடி அருமையானி ராணம் அப்படியே ஷாக்கில் நடந்து வராங்க நடந்தது பார்த்த அப்படியே ஷாக்ல பின்னாடி அப்படியே ஊந்து ஊந்து வராங்க செவரஸ் நேம்ஸ் அப்படியே சாவர நிலைமையில ஹேரியை பார்க்கிறாரு பெஷன் நாகத்தால கொர்த்தப்பட்ட பெஷம் அப்படியே இறங்கிட்டே இருக்கு ஹேரியை பார்த்தோன்னே செவரஸ் நேம்ஸ் முகத்துல லேசா அவர் ஷாக் தெரியுது இந்த இடத்துல எப்படி வந்தான்னு அப்படின்னு ஹேரி செவரஸ் நேம்ஸ் பார்த்து பரிதாபத்தோட குனியும் போது செவரஸ் நேம்ஸோட கை ஹேரியோட சட்டை அவசரமா பிடிக்குது அவரோட கழுத்துல சுத்தி ரத்தமா விடியுது எடுத்துக்கோ எடுத்துக்கோ சீக்கிரம் இப்படி சீக்கிரம் என்ன நீ பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செவரஸ் நேம்ஸோட கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்துல இருந்தும் ரத்தத்தை தவிர சில்வர் கலர்ல ஏதோ ஒரு திரவம் விளியுது அது உடனே அருமையானிக்கு என்னன்னு புரிஞ்சு தன்னோட மாய சக்தியால ஒரு பிளாஸ்க்க வரவழைக்கிறான் அந்த பிளாஸ்க்கை வச்சு வரையிற அந்த திரவத்தை ஹாரி அந்த பிளாஸ்க்ல பிடிச்ச வைக்கிறான் போரு அப்படின்னு சிவரசு பேச முடியாம பேசிட்டு ஹேரியோட கை அப்படியே பிடிக்கிறாரு கொண்டாட்டுல பிடிச்ச கை அப்படியே சொத்துனு தரையில விழுந்துருச்சு செவரஸ் நேர்ஸோட இணைகள் இமைகளும் மூடிருச்சு திட்டீர்னு ஆரிக்கை பள்ளி அவன் எப்படி அவன் கழுத்துக்கு பின்னாடில இருந்தே குரல் கேக்குது அப்படின்னு ஷாக்கல திரும்புறான் தொடரும்